சத்குருக்கு ஜெய் குரு கிருப்பியார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம் அநேகமாக இன்னைக்கு முடிஞ்சிடும் இந்த நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் அப்படி ஒரு வசதி சந்தேகமே இல்லை ஊத்துக்காடு வெங்கடேச சுப்பிரமணிய ஊத்துக்காவ அவர் வெங்கடகவி அவர் இருக்காரு ஒரே ராச பாடல்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஒரு இதுக்கு ரொம்ப அனுபவித்து பாடி அதான் ஃபுல்லாய் தர வேண்டும் இந்த பிருந்தாவனத்தில் ஏதாவது ஒரு புல் ஏதாவது ஒரு பிறவியாக கொடுக்க வேண்டும் இந்த அந்த விரஜவாசிகள்லாம் மண்ணில் அப்படியே புரண்டு அப்படியே வரும் புரண்டு புரண்டு புரண்டு அவள் வந்து எழுந்திருப்பாரு நமஸ்காரம் பண்ணுவார் அப்படியெல்லாம் பண்ணுவார் எப்படி அக்ரூரர் பண்ணாரோ அது மாதிரி அக்ரூவர் பண்ணாரோ இல்லையா அது மாதிரி இப்போ பார்ப்போம் அறுபத்தி நாலுல இருந்து இந்த அத்தியாயத்தை முடிச்சிருவோம் இப்பவும் பிருந்தாவனத்துல யாத்திரை போறவள் எல்லாம் அந்த கண்ணன் விளையாடின இடங்கள்லாம் பார்த்து நமஸ்காரம் பண்ணி அப்படியே புரண்டு புல்லாய் பிறவி தர வேண்டும் சொன்ன மாதிரி அதிலேயே அப்படி நமஸ்காரம் பண்ணுவார்கள் அந்த கீதில் ஏன்னா கண்ணன் நடந்த இடம் பிரஜா பிரஜபூமி அவர்கள் நடந்த இடம் எல்லாம் ராஜராஜேன்னு சொல்லுவாருங்க ராதை அந்த ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இவ்வளோ தூரம் சொன்னதுனால ராதைய உபாசனை பண்ணால் கிருஷ்ண பக்தி வரும் அந்த கோபிகள் வந்து ராதையை தங்களுடைய கூட்டத்தில் இருந்தார்கள் பாகவத்தை காமிக்கலை கிருஷ்ண பக்தி வரணும்னா அந்த வரணும்னா ராதை உபாசனை பண்ணணும் துளசி உபாசனை பண்ணணும் பிருந்தா இப்போ பிருந்தாவனுடைய ஒரு அதாவது க்ஷேத்திர மகாத்யத்தை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பிருந்தாவனத்தில் கோகுரத்தில் பிரவேசம் பண்ணுறதுக்கு முதல்ல அப்ளிகேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது பிருந்தா துளசி கிராண்ட் பண்ணுறது ராதி அப்புறந்தான் வரணும் கிருஷ்ணன் சொன்னால் கூட வராது ராதை தான் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படி பண்ண அப்படி ஒரு என்ன அப்படி பிரேம பூமி கண்ணன் தான் அவ்வளவு ஒரு பிரேம பக்தி கொண்டவர் சாயந்திர வேலையில் பரமேஸ் ஒன்றுக்காரங்க கோபேஸ்வரனாக அவருக்கு வந்து ஸ்ரீ அலங்காரம் பண்ணி அவரும் அந்த கோபியாகத்தான் ஆகிறார் அந்த ராசலில் சேர்றதுக்கு ஆமாம் அவன் ஒத்தந்தான் செய்யக்காக அவன் ஒத்தந்தான் புருஷன் அப்படிப்பட்டவன் கண்ணன் உத்தரதான் ஸ்ரீ சுகவு வாஜாம் அோபீரா அனுப்போ வனுப்பந்தோசியாசோரம் அச்சோபீ அனுஜாப்பம் நந்தமேன்சோ யாருகேரம் தன் நகா நானோபாயனப்பணியம் நந்தாரியோராண பிரோவோச்சனோச்சனா நானோபாய ாயன நந்தோனுண பிரோச்சனோச்சனா மனசோவோ நோஷ்புஜா வாசோனிஷு மனசோவோ நியு கிருஷ்ணா வாசோனாதிஷு கர்மியமா எத்தப்பீஸ்வரே மங்களாச்சரி ரீஸ்வரே கர்மே ப்ராமியம் எவ்வா மங்களாச்சரித்தே தானி ரத்திஷரே ஏம் சபாஜிகோபி கிருஷ்ணகராதிபராதிப்பனராக்சன் மிருஷபலிதம் ஏம் சபாஜிகோபி கிருஷ்ணகையதிப்பராதிப்பன் குப்பீப்ப பரீட்சித்த உத்தவாப்மராட்சன் மதுராம் கிருஷ்ணி கிருஷ்ணா பிரணிபிரேகம் விரோகா வசுதேவே உயனா அய பிரியேகம் விரோகா வசுதேவாச்சாவது பட்டியச்ச முடிச்சாச்ச நாற்பத்தியேழாவது அத்ய மறுடீம் பாப்போம் ஸ்ரீசுகோ வாசம் அோபி அனுஜாப்பசோதம் நந்தமேன் ஆமன் தாசோன் ஆருருகேரம் அோபி அனுஜாப்பசோதா நந்தமேம்தாசியன் ஆருருகேரம் நகம் சா நானோபாயண நன்கேண பிரோோச்சனோச்சனசிய நானோபாயன நந்தாதிவனுராணோச்சனோச்சனா மனசோ விர்த்தோன பஷ்டபுயா வாசோபாயம் கய தவணாசும் மனசோ விரத்தியோ நோ கிருஷ்ணாம்பு வாசோபிதாயி கய தவணாசும் கிரமியமான க்வீஸ் மங்களாச்சரித்தி ரத்தி நஷ்யமானேயா மங்களாச்சரித்தி ரத்தி நஷரே எம் சிபக் நவா புனரான் மதுராம் கிருஷ்ணி சபாஜி கோபீ கிருஷ்ணிப்பவா புனரான் மதுராம் கிருஷ்ணி கிருஷ்ணா பிரணிப்பேகம் விரௌகாம் வசுதேவா உயனா பிரணிப்ப பிரணிபத்யாக பக்தி உத்ரேகம் பிரஜோகம் வசுதேவாய ராமாய ராஜ்யே ச உபாயனி அதாத் இந்த இதில் அறுபத்தி ஒம்பது இந்த அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு ஸ்லோகம் இருக்கேன் அது ரொம்ப கொஞ்சம் வசத்தி ரொம்ப பக்தியில் ரொம்ப இதில் ஈடுபட்டவர்கள் வந்து இந்த ஸ்லோகத்தையே பிரார்த்தனை பண்ணுவார்கள் மனசோ விரத்தியோனுஸ்தியோ கிருஷ்ணபாதாம்புஜாசிரியாக வாசோபி தாயினி நாம் நாம் காயா தற்பணாதுஷு கர்மபி பிராமியமான நாம் எத்திர குவாபி ஈஸ்வரேச்சயா மங்களாச்சரித்திர தானி ரத்தின் நிருஷ்ண ஈஸ்வரே அப்படி இது ஒரு பிரார்த்தனை அது வந்து பண்ணார்கள் அது யார் பண்றார்கள்னா ஆச்சரியம் இந்த ஸ்லோகம் சொல்றது சுகர் வந்து நராதிப்பான்னு கூப்பிட்டு பரீட்சித்துட்டு சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் இது பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் வசுதேவரும் இது நந்தரும் நந்தகோபுரும் யசோதையும் கோபிகைகளும் சொல்கிறார்கள் இவர்கள் நந்த நந்தகோபுரம் யசோதையும் வசு வசு வசு பத்னி அந்த மாதிரி அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு இந்த அந்த கண்ணன் பெருமை நிறையா தெரியும் கோபிகை ஏற்கனவே அவ்வளோ ஒரு எந்த நிலையில் இருக்கார்கள் அவர்கள் உத்தவர்கிட்ட சொல்லுவார்கள் அதுதான் இந்த அடக்கத்தினுடைய ஒரு உயர்வு அவருடைய பக்தியினுடைய ஒரு ஒரு உயர்வு அப்படி சொல்கிறார்கள் அதனால் இந்த அறுபத்தி ஆறு மனசோ மனசோ விரத்தியனுசுகோ கிருஷ்ணபாதாம்புஜாஷய வாச்சோபி தாயினி நாம் தத் பிரக்வணாதுசு கர்மபிஹி பிராமியமானா நாம் எத்திர குவாபி தானி ரத்தின கிருஷ்ண இது வந்து அப்படியே அப்படியே சொல்லிட்டு இருக்கும் ஓடுவதுங்களுக்கு அப்படிலாம் இருக்கும் நம்ம அர்த்தம் பார்ப்போம் ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணார் சுக்கர் சொல்றார் அதுக்கப்புறம் தாசாராங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அந்த குலத்துல வந்தவர்கள் அந்த யாராவது குளத்தில் இருந்தவர்கள் அவரெல்லாம் எல்லாம் விஷ்ணு போத கந்தகல்லாம் சொன்னோம் அந்த குளத்தில் வந்தவர்கள் இந்த தாசாக வார்த்தை கிருஷ்ணனுக்கும் அப்படியாகும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பலராமனுக்கும் வரும் அதே தான் சித்தப்பா பிள்ளை சித்தப்பா பெரிய பிள்ளைகள் தானே வரலாம் அதனால் உத்தவருக்கும் அதா அப்படி உத்தவர் வந்து கிளம்ப போகிறார் அப்போ போகிறபோது கோபிகள்ட்டையும் அந்த யசோதையிட்டையும் நந்தகோபுரத்தையும் ஒரு அணுக்கி விடைப்பற்று கொண்டு கோபுர்ட்ட சொல்லிண்டு ஆமாம் சியார் சொல்லிட்டு ரத்தத்தில் ஏறுறார் ஆமாம் பல மாதங்கள் இருந்தாச்சு இருந்துட்டும் சில மாதங்கள் இருந்தாச்சு அவர் கிளம்புறாரு அப்போது ஏன்னா வந்து பசங்க சொல்லிட்டு வாசி சொல்லிட்டு வான் தான் நினச்சிருக்கான் போயிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகமாக போனான் அதுக்கப்புறம் சில மாதங்கள் இருந்தேன் அப்படி வெளியில் கிளம்பின அந்த உத்தவர் பக்கத்தில் போய் பல பல விதமான காணிக்கைகள் எல்லாரும் கொடுக்குறாரு காணிக்கையில் கையில் எடுத்து வெண்ண அவனுக்கு வந்து ப பிடித்த பட்சணங்கள் சமாச்சாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று அவருக்கு கண்ணன்ட்டு பிரத்யேகமாக ஒவ்வொருத்தருக்கும் உண்டான ஒரு ஒரு அன்பு பிரியமெல்லாம் உண்டு தனித்தனியான உண்டு அப்படியும் பலவிதமான காணிக்கையில் கையில் எடுத்துட்டு நந்த கோபுரம் யசோதி மற்றவர்கள்லாம் போன்றவர் கோபுரம்னா அந்த அனுராகிண அந்த ஒரு பிரியம் அந்த அது வந்து அனுபவிச்சு தரீன் இரநூ சொல்ல முடியாது அதை வந்து வெளிக்காட்ட உணர்வுகளால் உணர்ச்சிகளால் காண்ட புரியும் அப்படி கண்கள்ல ஜெல்லாம் அப்படியே தழும்பி வருது அஷ்டுலோச்சனா வருது அந்த பிராபோத்தின் சொல்ல ஆரம்பித்தார்கள் என்ன சொன்னார்கள் எங்களுடைய மனசு விருத்திகள் மனசு விருத்திகள் மனசு ஓடுறத விருத்திகள் கிருஷ்ணனுடைய பாதாம்புதங்களையே ஆசிரித்து இருக்க அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய பாதாம்புலே ஆசிரித்து அவர் என்ன சின்ன குழந்தையா வந்தது பதினோரு வயசு ஒரு கிஷோர வயசில் கிளம்பி போயிட்டான் ஏமாற்றிட்டு போயிட்டான் ஆமாம் மாற்றிட்டு போயிட்டான் இருந்தாலும் அவனுடைய பாலாம்புலங்களையே ஆஸ்தி அப்படின்னா என்ன அப்போ திட்டுறதை திட்டும் அதனே இருக்கிற அவனை வந்து விட மாட்டோம் வந்து அந்த பிரேம பக்தியும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அந்த அன்பு அந்த பிரியம் எப்பவும் இருக்கும் வாக்குகள் வந்து எப்பவுமே அவனுடைய நாமங்களையே உச்சாரம் பண்ணது ஹரே கிருஷ்ணா வாசுதேவா கோவிந்தா நாராயணன் அப்படியே சொல்லிட்டு கேட்டோம் நாராயணாங்கிறதே சிறிய நாமம் சொல்லுவார்கள் பெரிய நாமம் தான் ஆண்டாள் காண்பிக்கிறார் அப்போ சரீரை வந்து நமஸ்காரம் பண்ணுறாப்புல அப்போ வாக்குகள் வந்து வாக்கு அவன் சொல்லட்டும் ஹரே கிருஷ்ணா வாசுதேவா கோவிந்தா நாராயணன் சரீராக அவனை நமஸ்காரம் பண்ணுறாப்பி இப்போ சின்ன குழந்தைன்னே நமஸ்காரம் பண்ண அப்போ தெரியும் அவனை பற்றியும் அதாவது ரெண்டு பிளேனில் அவர்கள் பார்த்துருக்கார்கள் ஒன்றும் அவனுக்கு ரொம்ப பிரியமானவன் குழந்தை பிரியமானவன் அப்படியெல்லாம் உண்டு இன்னொரு அவன் பரமாத்மாங்கிறது பகவான் தெரியுது அவனை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இவனுடைய மனசை வருத்தி அவனுடைய பாரம்புதங்களையே அவனுடைய பாரங்களையே ஆசை தீர்க்கட்டும் புண்ணிய பாப்பங்கள் பாப்ப கர்மங்கள் கர்மபிகி ஆமாம் பாப்ப முட்டைகள் இருக்குது புண்ணியங்கள் இருக்குது ரெண்டுக்கும் ரெண்டும் அனுபவிச்சாகணும் அப்போது புண்ணியங்களை சுத்தமாக தீர்த்துணும் பாப்பங்களில் சுத்தமாக போயிடணும் மனசு சித்த சுற்றி இருக்கணும் அப்புறம் பேலன்ஸ் வந்து கிரெடிட்டும் டெபிட்டும் இல்லாமல் நில் பேலன்ஸில் இருந்தெல்லாம் போய் சேர முடியும் அப்போ அந்த பாப்ப புண்ணியங்கள் வந்து நில் பேலன்ஸ் ஆகணும் அப்போது புண்ணிய பாப்பங்கள் வந்து இருக்குது அனுசரித்து இருக்கும் அப்போது அதை வந்து ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தால் அவனுடைய இச்சையால் எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து சுற்றின்னு இருந்தாலும் ஆமாம் ஈஸ்வர கேலடமை எங்கெங்கெல்லாம் இருக்கும் அவன் இதில் வேறு வாக்கியங்கள் உண்டு உடனே வாக்கியங்கள் உண்டு எங்கே நீ இருக்கியோ அங்கேயே இருன்னு அந்த மாதிரி இவர்கள் இருந்தார்கள் எங்கே நீ இருக்கியோ அங்கேயே இரு என்ன செய்ய வேண்டியோ மாத்திரம் இருந்த இடத்துலேருந்து பகவானை பஜித்தின்று அவ்வளோதான் அவன் உன்னை தேடின்னு வருவான் அப்படின்னு இருக்கணும் நம்ம தேடி போகிறது போல நம்ம இருக்கிற இடத்துக்கு அவனை வரவழைக்கிறது அவனை பஜிப்பது அப்போது எந்த இடத்துல நாங்கள் சுற்றின்னுக்கிறாப்படி இருந்தாலும் எங்களுக்கு அந்த சர்வேஸ்வரனான அந்த கிருஷ்ணன்ட்ட மங்களங்களை கொடுக்கக்கூடிய தானங்களால் மங்களத்தையும் கொடுக்கூடிய அந்த பக்தி எங்களுக்கு எப்பொழுதுமே நிலைச்சு நிற்கட்டும் ஏ ராஜனே அப்படின்னு அவர்கள் பிரார்த்தனை பண்ணது இந்த ரெண்டு ஸ்லோகம் இப்போ சொன்ன முன்னார் ஸ்லோகம் ராஜனே அப்படின்னு நராதிப்பான்னு கொடுத்ததை பரீட்சித்தேன் இப்படி கோபர்களால் கிருஷ்ணன்ட்ட செய்யக்கூடிய அந்த பக்தி போன்ற அந்த பக்தியோட மரியாதை செய்யப்பட்ட உத்தவர் ஆமாம் கண்ணன்ட்ட இருக்கிற பக்தி உத்தவன் வந்து கண்ணனுடைய சிநேகிதன் கண்ணனுடைய சகா மந்திரி அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை செய்யப்பட்ட உத்தவர் வந்து நன்றாக போற்றப்பட்டு நன்றாக அவருக்கு வந்து கௌரவப்படுத்திக்கப்பட்ட அந்த உத்தவர் கிருஷ்ணனால் ரட்சிக்கப்படக்கூடிய பரிபாலிக்கக்கூடிய ரட்சிக்கப்படக்கூடிய காப்பாற்றப்படக்கூடிய மதுராபுரிக்கு திரும்ப வந்து சேர்ந்தார் கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணி கோகலவாசிகளுடைய பக்தியினுடைய பக்தி உத்ரேகம் பிரஜவுகசாம் அந்த பிரஜபூமிகளில் இருக்கக்கூடிய கோகுலவாசிகள் பிருந்தாவனவாசிகளுடைய பக்தியினுடைய அதிசயத்தை தெரிவித்தார் வசுதேவருக்கும் பலராமருக்கும் குரசசேன மகாராஜாவுக்கும் அந்த காணிக்கைகள் கொண்டு வந்ததை எல்லாத்தையும் அப்படிங்க கம்ப்ளீட்டாக சமர்ப்பணம் பண்ணார் அப்படி இந்த இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் என்ன ஆஞ்சநேயன் இப்போ வந்து சுந்தரகாண்டம் எங்கே ராவணன் தூக்கின்னு போயிருக்கான்னு தெரியும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது அவங்க இருக்கக்கூடிய இடம் ஒண்ணும் ஒண்ணும் தெரியாது அவ்வளவுதான் தெரியும் அங்கங்க கொடுக்கக்கூடிய சில அடையாளங்கள் சில ஒரு ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க தொட்டு தொட்டு தொட்டு போறாரு அது ராமாயணத்துல ரொம்ப பார்க்கணும் என்ன ராமாயணத்துல வந்து அந்த ரத்தத்துல கொண்டு போய் விட்டார் இல்லையா கங்கை கரையில அங்க இருந்து திரும்பி அயோத்தியாக்கு வந்து சேர்ற வரைக்கும் ரூட்டு போறது வழி எல்லாம் அந்த போகிறது இடக்கப்புறம் அந்த இடத்துல அடுத்தது இங்கே போகணும் அதுக்கு அடுத்தது இங்கே போகணும் அதுக்கு அடுத்தது இங்கே போனோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே வருவார் அது வந்து இது வந்து ஏதோ முதலே பிளான் பண்ணாப்புள்ளும் இருக்கும் ஆனால் ஒன்றும் கிடையாது பிளான் பண்ணாமல் தானாக அப்படி போகிறாப்புல இருக்கும் பகவான் அது வேறு பிளேனில் பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் மனுஷ பிளேனில் தான் அவர் நடந்துட்டு இருக்கார் மனுஷ தான் பார்க்குறாரு அப்போ மனுஷ பிளேனில் பார்த்தா ஒன்றும் தெரியாது அப்படி தான் இருக்கும் அந்த கங்கை கடையில் விட்டதுலேருந்து அந்த இடத்துலேருந்து அப்படியே தொடர்ந்து பார்த்தா அந்த ராமனுடைய பாதை ராமன் பாதைன்னு பார்க்குறோம் இல்லையா ராமன் பாதையில் அது வந்து ஒவ்வொருத்தர வந்து இது இந்த இடத்துல போ இது இங்கே இங்கே போ இங்கே இங்கே போ அங்கே போ அவரை தேடிப்போ அப்படி போ அப்படின்னு ஒன்றா சொல்லி அந்த கடைசியில் சிறிய இது கிருஷ்ண்கிந்தைக்கு போனப்புறம் அவர் கிளம்பி ஆஞ்சநேயனுக்கும் அதே மாதிரி அந்த ஆஞ்சநேயனை அந்த அந்த சமுத்திரக்கரைக்கு போய் சேர வரைக்கும் அப்படியே தான் அதுக்கப்புறம் அவர் சமுத்திரத்தை தாண்டினார் தேடினு வந்து நமஸ்காரம் பண்ணுறபோது என்ன பண்ணார்னா இல லங்கையை நோக்கி நமஸ்காரம் பண்ணார் ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணுறது போல லங்கையை நோக்கி நமஸ்காரம் பண்ணார் ஆஞ்சநேயர் அந்த மாதிரி இங்கே வந்து கிருஷ்ணனை கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணாமல் கிருஷ்ணனுக்கு வந்து கொண்டாடாம நேராக கோபிகர்கள் இருக்கக்கூடிய இடத்து இதை நோக்கி நமஸ்கா இதை வணங்கினார் போற்றினார் உத்தவ சுவாமி மேலே பார்ப்போம் விரமா பார்ப்போம் சுக்கர சொல்கிறார் இப்படி தாசாரக வம்சம் அதனால் தாசாரகங்க ராகவன் சொல்லப்படுறது ராமனையும் குறிக்கும் லக்ஷ்மணனையும் குறிக்கும் பரதனையும் குறிக்கும் சத்ருகுனையும் குறிக்கும் ஏன் தசரதில் கூட குடிக்கும் ஏன்னா அந்த ரகு வம்சத்துல வந்தவர்கள் எல்லாரும் ஆகவர்கள் தான் அந்த மாதிரி தாசார வம்சத்துல வந்தவர்கள் அந்தந்த இடத்து தன் மாதிரி கிருஷ்ணனையோ பலராமனையும் உத்தவரையும் குறிக்கிறது அப்படிப்பட்ட உத்தவர் வந்து கோகுரத்து புறப்படுற போது கோபிகள்ட்டையும் யசோதர்ட்டையும் நந்த கோபர்ட்டையும் கோபர்கள்ட்டையும் மற்ற கோபர்கள்டையும் அப்படியே ஒரு மாதிரி விடை பெற்றுக்கொண்டு அணுக்கியை பெற்றுக்கொண்டு அவர் வந்து கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு பிரியாவிடையா பிரிந்து தேரில் அவர் புறப்படுறதை பார்த்தா நந்த கோபர் பார்த்தவர்கள்னா கண்ணனுக்காக பிடிக்குமே கண்ணனுக்கு இந்த வெண்ணை பிடிக்குமே கண்ணனு கிருஷ்ணனுக்கு இந்த வெண்ணை பிடிக்குமே கிருஷ்ணனுக்கு வந்து இந்த பட்சணங்கள்லாம் பிடிக்குமே கிருஷ்ணனுக்கு இந்தெந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு பிடிக்குமே அப்படின்னு பலவிதமான காணிக்கைகளை கிருஷ்ணனுக்கு இந்த மோ இது இருக்குமே புல்லாங்குழில் பிடிக்குமே இங்கேயே போட்டு அப்படி அப்படி பலவிதமான காணிக்கைகளை கையில் எடுத்து வந்து ஓத்தர் ஸ்பெசிஃபிக்காக இதை பார்த்தா ஞாபகம் வரும் இதை பார்த்தா ஞாபகம் வரும்னு சொல்கிறாப்புல கையில் எந்தி கொண்டு அப்படியே கல்ல ஜலம் வர அவர்கள் வந்து பக்கத்தில் போய் எல்லாத்தையும் அன்போடு சொன்னார்கள் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் தான் வசத்தியான விஷயம் உ தவிர எங்களுடைய வா மனசு எண்ணங்கள் கிருஷ்ணனுடைய அந்த பாதார அந்த ரங்கநாதான் திருவடிகளையே பற்றி இருக்கட்டும் ஞான வேணுகோபாலனையே பற்றி இருக்கட்டும் மாற்றி போட்டுண்டுலாங்குடல் ஊறக்கூடிய அந்த ஞான வேணுகோபாலனுடைய திருவடிகளையே பற்றியிருக்கட்டும் எங்களுடைய வாக்கு வாய் வந்து எப்பொழுதுமே அந்த ஹரே கிருஷ்ணா வசுதேவா கோவிந்தா நாராயணா அப்படின்னு திருநாமங்களையும் சொல்லிட்டு இருக்கட்டும் சரியில் வந்து எப்பவுமே அவரையே நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கட்டும் தெரியுது இல்லையா பகவான்னு தெரிகிறது ப பரமாத்மான்னு தெரியிறது குழந்தைன்னு தெரியுது ரெண்டு பிள்ளைங்களில் அதுதான் பார்த்துருக்கு ரெண்டு பிள்ளைங்களில் அவர்களுடைய அந்த அன்பும் பக்தியும் மரியாதையும் எல்லாம் கலந்து அப்படி இப்படியே வருது அதனால் அதனால் கண்ணனை வச்சுட்டு அது தப்பு இல்லை இப்படி நம்மளுடைய பாப புண்ணியங்கள் வினை பயன்கள் கர்மா கர்மாவினுடைய இதனால சஞ்சிடம் இது பிராரப்தத்தால் அந்த பிராரப்த கர்மாவால் நம்முடைய பகவானுடைய சங்கல்ப பிரகாரம் விருப்ப பிரகாரம் பல பல ஜென்மாக்கள் எடுத்து அப்படி சுழண்டு வரப்போதும் புனரபிஜனம் புனரபி மரணம் புனரப்பி ஜட ஜட்டரே ஜட்டரே செய்யணும் புனரப்பி ஜனனி ஜட்டரே செய்யணும் இகசம்சாரே பகுதூத்தாரே கிருப்பையா பாகி பாகி முராரே தான் முராரே அவர் அப்படியும் ஜனனி ஜட்டரே செய்யணும் அந்த மறுபடியும் இன்னொரு தாய் வயிற்றில் வயிற்றில் இருக்காமல் நம்மளை காப்பாற்றும் இப்படி எடுத்திருந்தாலும் அப்படி பிறவைகள் எடுத்து சோண்டிருந்தாலும் அவரால் அனுகிரகம் அந்த நல்ல காரியங்கள் அதாவது சத்காரியங்கள் நல்ல பணிகள் தானங்கள் இதனால் அடைய வேண்டிய பலன் என்னன்னா கிருஷ்ணண்ட பக்தி நீ தானபத தபோஹமஜபஸ்வாத்யாய சம்யமையே திரியோபிக் விதிச்சாலே கிருஷ்ணே பக்தி சாத்தியதையான இதே புத்தவன் சொன்னார் அதை அவர்கள் அப்படி திருப்பி போகிறாப்பே சொல்கிறார்கள் அதனால் தான் அதாவது நல்ல கார சத்காரியங்கள்லாம் பண்ணுறோம் இப்போ அடியேன்னு இந்த பாக கற்க பாகதம் இது ஒரு சத்காரியம் மென்ஷன் பண்ணுறோம் வேறு ஒன்றும் கிடையாது யார் ஐடென்டிட்டி சொல்கிறது இல்லை வேணாம் பண்ணும் அவசியமே எதுவுமே இல்லை எதுவுமே தேவையில்லை அப்போது அந்த சத்காரியங்கள் இது அப்போ சுவாத்தியாயம் சுவாத்தியாயம் தானங்கள் அப்படி இதையெல்லாம் செஞ்சால் என்ன கிடைக்கும் அந்த பலன் அந்த கிருஷ்ணனாக ஈஸ்வரான கிருஷ்ணன் பக்தி கிடைக்கும் அந்த பக்தி எங்களுக்கு கிடைக்கட்டும் அதனால் இந்த ரெண்டு ஸ்லோகம் தான் நான் வந்து எங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்பவும் கண்ணனுடைய திருவடைகளையே சுற்றி சுற்றி இருக்கட்டும் பிடிச்சிருந்துக்கட்டும் ஞான வேணுகோபால பக்தி வாய் வந்து எப்பவுமே வாக்கு எப்பவுமே ஹரே கிருஷ்ணா வசுதேவா கோவிந்தா நாராயணான்னு சொல்லி வந்துக்கட்டும் சரியனாக அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும் ஞான வேணுகோபாலன் கர்மாக்களால் இந்த இதை பிராரப்த கர்மாக்களால் பகவானுடைய இஷ்டப்பிரகாரம் பல பல தின்மாக்கள் எடுத்துன்னு சொல்றிருந்தாலும் அவனுடைய அனுகிரகத்தால் இஷ் அவனுடைய கிருப்பையால் செய்யக்கூடிய சத்கர்மாக்கள் நல்ல காரியங்கள் புண்ணியங்க புண்ணிய கர்மாக்கள் தானங்களால் அடைய வேண்டிய பலன் வந்து கிருஷ்ணன் அடைய வேண்டிய ஒரு பக்தியே இவர்கள் ஏற்கனவே இருக்குது நான் பிரார்த்தனை பண்ணார் அதனே உத்தவன் அடைய வேண்டிய பக்தியை கண்ணை நினச்சிருக்கார் கடைசியில் இவர் தேக கிராப்பில் இருக்கும் அதுதான் அது விஷயம் அப்போ கிருஷ்ணன் கொண்ட அந்த பக்தியால் கோபர்கள்னா உத்தவர்கிட்ட இப்படி கொஞ்சம் நன்றாக உபச்சாரம் பண்ணார் கிருஷ்ணனாகவே நினைச்சுன்னு உபச்சாரம் பண்ணார்கள் உபச்சாரம் பண்ணார்கள் போர்த்தினார்கள் ஆராதனை அவரை வந்து கௌரவித்தார் அவர் கிருஷ்ணனும் அவரும் உத்தவனும் கிருஷ்ணனை வந்து ரட்சிக்கக்கூடிய அந்த மதுரைக்கு திரும்பி வந்து சேர்ந்தார் அதுக்கப்புறம் கிருஷ்ணனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஏற்கனவே சொன்னேன்னா ஆஞ்சனையார் எப்படி பண்ணார் போயிட்டு வந்த உடனே கண்டேன் சீது திருஷ்டா சீதா அப்படின்னு தான் சொன்னார் அப்படின்னு கேள்வி கேட்டார் ராமர் உடனே எல்லா வானர்களும் ஒதுங்கி கொடுத்தோம் என்ன கேள்வி கேட்ட உடனே அப்படின்னு வந்து ஒரு எல்லாத்தையும் முன்னால் ஆஞ்சநேயன் சொல்லி அப்புறம் வந்து அவர் வந்து சீத்தை இருக்கக்கூடிய திசை நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்ணிச்சு இவருக்கு நமஸ்காரம் பண்ணு பண்ணிட்டே பேச ஆரம்பித்தார் அந்த மாதிரி கிருஷ்ணனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி போகிறவாசிகள்லாம் கொண்ட அந்த பக்தியினுடைய சிறப்பு சொல்லி ஆச்சரியப்பட்டார் வசுதேவருக்கும் பலராமனுக்கும் ராஜாவான உக்ரசேனனுக்கும் எல்லா கோபர்கள் கொடுத்த எல்லா விதமான அந்த காணிக்கைகள் அந்த விஷய விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து அப்படியும் கிருஷ்ணனுக்கு பரம சந்தோஷம் உந்தவர் வந்து அந்த கோபிகள் பக்தியை பார்த்ததுனால எப்படி அடித்தார் இது வசத்தியான ஒரு விஷயம் நம்ம பிரார்த்தனையே தான் என்ன மனசோ விறியோனு சாம்பாஸ் வாசோ காய துணாதுஷு கர்மியமான க்வா ஈஸ்வரேத்திய மங்களாச்சரே தா ரீஸ்வரி கிருஷ்ணாற்பணம்